மின்ுருவாய் முன்னுருவில் வேத நான்காய் விளக்கொழியாய் முளைத்தழுந்த திங்கள் தானாய் பின்ருவாய் முன்னுருவில் பினிமோ பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணியுருவில் போதமைந்தாய் உணலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்ுருவில் நின்னந்த தளிர்புறையும் திருவடியன் தலைமேலவே பின்னுருவாய் முன்னொருவில் வேதனான்காய் விளக்கொழியாயி முளைத்தொழுந்த திங்கள் தானாய் பின்னொருவாய் முன்னொருவில் பிணிமோப்பில்லா பிறப்பிலியாயிரப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணியுருவில் போதமைந்தாய் உணலுருவாய் திகழும் சோதி தன்னுருவாய் என்ருவில் நின்ன வெந்தை தளிர் புறையும் ஆறுருவில் நீரெரிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய்ப் பறந்து மூவருமே யன நின்னான் இமய வருடம் திருபுருவேரென்னும் போதுருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒண்ணுமா கடலுருவம் ஒத்து நின்னருவம் கண்ட போதென்னாம் சோதி உகிலுருவம் எம்மடிகள் உருவந்தானே திருவடிவில் கருணடுமா சேயனும் திரேதை கண் வளையுருவாய்த்திகண்ட்தான் பெருவடிவில் கடல அமுதம் கொண்ட காலம் பெருமான கருணீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்தோருவன் உணரலாக நேர்த்தலல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்கிற்பாரு இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல் வந்தை இருநிலங்கால் தேநீர் வின் சந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாய் திங்கஞாயிராகி அந்தரத்தில் தேவர்காக வந்தனனை அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் பாடுதியே வாடலாம் மடலெஞ்சமே பொன்மெருகில் புனலுருவி ஒரு கால நிற்ப ஒரு காலும் காமரு சேரவுணனு உள்ளத்து என் மதியும் கடந்த இரு விசிம்பினோடு போஷெழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிரவாடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்க மண்முழுது மகப்படுத்து நின் நவந்தை மலர் புரியும் திருவடிய வணங்கினே அலம்புரிந்த நெடுந்தடக்கமரவந்தன் அஞ்சிறப்புள் தனிப்பாக நவுணர்கண்ணம் சலம்புரிந்த கருணில்லாத்தன் மயாளன் தான் உகந்த ஊரெல்லாம் தந்தா பாடி இளம்பறந்து வரங்கைகள் படுமுத்தமுந்தவுந்தி புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய் வேளே பூங்காவலூர் கொடுதும் போது நெஞ்ச கற்புடைய வர நடுந்தோள் மன்னர் மாழ வடிவாய மழிவேந்தி உலகமாண்டு கற்புடைய நடுங்கடலுள் தனி வேலொய்த்த வேள் முதலாவெண்ணூர் விந்தமேய கற்புடைய நடிபடி நடுமருகில் கமல வேலி பொற்புடைய மலையறை என் பணி அணினார் பூங்கோவலோர் தொழுதும் போது நெஞ்சே நீரகத்தாய் நெடுவறையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன் திற நீர் வெக்காவுள்ளாய் ாய் மகவேத்தும் காரகத்தாய் காணத்துள்ளாய் கள்வா காமருபோங்கியன் தென்பால் மண் பேரகத்தாய் பேராதன் நெஞ்சு நுள்ளாய் திருமானன் திருவடிய பேணினேரகத்தாய் நெடுவறையின் உச்சிமேளாய் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்றாய் உள்ளுவாருள்ள தாய்த்தும் காரகத்தாய் காரவானத்துள்ளாய் கள்வார் தாமறு போங் காவிரியன் தென் வாழ் மண் பேரகத்தாய் பேராதன் நெஞ்சினுள்ளாய் பெருமானம் திருவடியே பேணினேனே பங்கத்தால் மாமணி வந்து முன்னேறு மல்லையாய் மதில் கட்சியூராய்ப் பேராய் கொங்குத்தார் வளங்கொன்ன அலங்கள் மாறுவன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாறின் மேலாய் பனுவரையுச்சியாய்பவளவன் நாங்குத்தாய் எம்பெருமாறு நாடி ஏடேய நின் கணமே யுதி தருகனே பொன்னனாய் பொழிலாடும் காவல் போண்ட பகுளானாய் இகல்வாய தொண்டனே நான் என்னானாய் என்னானாய் என்னலல்லால் என்னரிவரேடய லகமேத்துவம் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மடையானாய் இனயோர் கண்ணும் முன்னானாய் பின்னார் வணங்கும் சோதி திருமூழின் களத்தானாய் முதலானாயே பட்டுடுக்கும் அயர் திரங்கண் பாபேனாள் பணிநடுங்க நேர் தரும்பள்ளி கொள்ளாள் எட்டன் அப்பாடென் குடங்காலிருக்ககாள் எம்பெருமான் திருவரங்கம் இங்கே என் மட்டு வைக்க மணிவண்டு முரலும் போந்தல் மடமான இது செய்தார் தம்மை மெய்யே கட்டு வச்சு சொல்லாய் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரே நஞ்சு கண் பணிப்ப நிற்கும் சாரம் நடுதுயர்க்கும் உண்டறியாளுக்கம் பேனாள் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வம்பார்போம் வயலாலி மைந்தா என்னும் நஞ்சரைய புற்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கமாடுதுமோ தோடி என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன் இருநிலோர் பழிபடைத்தேன் அடுத்து கல் மாறி காத்தாயண்ணம் காமருபோம் கச்சி ஊரகத்தாயண்ணம் மெல்லிருத்து மெல்லிகள் தோல் தோழ்ந்தாயண்ணம் வெக்காவில் துயில் அமர்ந்த வேந்த என்ன மல்லடத்து மல்லற என்னத்தாயண் மாகண்ட சொல்லை சொல்ல துணமுலமே துசோரச் சோர்கதிரை குரங்குடைய முகிலை மூவாமூ உலகம் கடந்தப்பால் முதலாயி நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய அந்தனனை சிந்தையானை மரதகத்தை திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவெண்ணேன் வடக்கிளியை கைகோப்பி வணங்கினாலே உணக்கதிரை குறுங்குடையொள்முகிலை மூவாமு உலகம் கடந்தப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய அறமுறை அரங்கமேய அந்த அந்த அருகம் சிந்தையான இளக்குழியை மரதகத்தை திருத்தன் காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு பயன் பெற்றேன் வருகவெண்ணு மடக்கிளியை கைகோப்பி வணங்கினாளே வல்லுயர்ந்த நடுமருள் சோழ் கட்சி கடல் கிடந்த கனிய என்ன அல்லி அம்பூ மலர்பொழிகை படன வேலி அணிகடுந்தோர் நின் நுகர்ந்த அம்மா நின்ந்த நடுவீனை தோன்றனுக்கு வெல்விரல்கள் சிவப்பை தத்தடவியாங்கிழி போல் மிகமிடத்து மென்பேதையே நுமாட்டு என சுகந்த காளாயன் கடிபொழில் சோழ் கணபுரத்தன் கனிய எண்ணம் மன்ன மரக்கூத்தாடி மகிழ்ந்தாயண்ணும் வட திருவங்கடம் மேயமைந்தாயென்னு என்ன சுரர் குளங்களைந்த வேந்த எண்ணும் விரிபொழில் சோழ் திருநரையோர் நின்னாயண்ணும் துண்ணு குடர் துணமுல மேல் துளிசோரோர் மேத்து எனி துகந்த காளாயன் கடிபொழல் சோழ கணபுரத்தன் கனிய மன்ன மர கூத்தாடி மகிழ்ந்தாயண் வட திருவங்கடம் மேயமைந்தாயன் பெண்ணசுரர் குளங்களைந்த வேந்தே என்ன விரிபடி சோழ் திருநரையோர் நின்னாயண்ண துண்ணகுடர் கருணிரத்தன் துணையம் துணமுலமே துளிசோரே கொங்காறு மண்ணிலம் கொங்கை பொன்னே போப்ப பொறுகையால் கண்ணீரரும் பப்பாந்தினின் சங்கால அடப்புறபும் படைக்கு பேச சிறுகுரலுக்குடலுகிச் ஆங்கே தன்காலன் தன் பாடி பாடியாடற் கேட்டு நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மயா நரையூரும் பாடுவாள் நவிழ்கின்னாளே பார்வண்ணம் திருமேனிக் கண்ணம் வாயம் கைத்தலமு மடினயம் கமல வண்ணம் பார்வண்ண மடமங்கை பத்தர் வித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ண சொல் கேளால் எம்பெருமான் திருவரங்க வேங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கு போவேன் என்னும் இது வண்ணம் நிறுவந்தார் நிற்குமாரே சாராவணமுலையாள் பாவாள் மாயான் முயலத்துள்ளிரு பழகுரும் கண்டுமற்றாள் தன்னிறையந்தாள் அணியரங்கமாடுதுமோ தோழி என் பெற்றேன் வாய் சொல்லிரையும் பேச கேளாள் பேர்பாடி தன் குடந்த நகரும் பாடி பொற்றாமரை கையம் நீராடப் போனாள் புருவத்தாள் என் மகளும் பொன்னு மகுதேராளுக்கண் செல்வம் மாழ Jennilangka mun malangat chandhi ulghi, Paralanasirantholvanan maalan, Puruhadala yaran katandhu pukkum ikkparalan. Paridandhu parayundhu paramindhu paralandhu, Parayanda peralan erodhum pennaman meel. Ore vaat tan nal paisala mein mai bhanna rang gonje kulal vendala maharanje kulairu badilangiyaada eibanna menjilayetu naya inge jiruvarai vandar en munne ninnaai vai vandam tamara vai kamalam boole kallinayo maravinda madiyumagude அவ்வண்ண தவற நிலமை கண்டும் தோழி அவர் நாம் தேவரெண் நஞ்சிலாமே ஐ வண்ணனருங்கொஞ்சிகுழல் விந்தாழன் மகரம் ஜேற்பாடிலங்கியாடன் எய் வண்ணம் ஜிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னாய் வண்ணம் தாமர வாய் கமலம்போல கண்ணினும் அரவிந்த மடியும் மகுதே ஔவண்ணம் கண்டும் தோடி அவர நாம் தேவரன் அஞ்சினோமே செய்ளமுன்னு நாராய நம்ம நோக்கா நாணிநாறு நயங்கள் பின்ன செய்வில் என் மனமும் எம்பெருமான் திருவடிக்கீழனையான் பால் கைவலையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குழ இரண்டும் நான்கு தோழும் எவ்வளவு டம்பெருமான் கோவிலே இதுவண்ணோ எடிலாளி என்னார் தாமே எல்லோரும் சிந்தனோ எனக்கு இழந்து என்ளையும் மனிரமும் கொண்டாருங்க விழந்திங் கண்டல் மாந்தே சேலுகளும் திருவரங்கம் நம்மூரன் கல்லோரும் பயந்துடாய் மாலயானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்டபோது உள்ளோரும் கல்வாணி போகேலன்பன் என்னாலும் இது நமக்கோர் புலவிதானே இருகைகள் ஜங்கிவனில்ல பெரும் கருமுகில பருவந்தவாத்தரவு முனிவர் சோழ முருகையில் சங்குறுகை மாத்தாடியே உலகுண்ட பெருவாயறிங்க வந்து என் பொறுகையர் கண்ணீரரும் புலவி தந்து போயினாரின் நிலங்கு திருபுருவம் பெரியதாளு கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் பாயம் தன்னர்ந்த நருந்துடாயி மலரின் கீழே தாண்டிலங்கு மகரஞ்சேற்குழையும் காட்டி என் நலரும் நிரவு மென் சிந்தையும் என் வளையும் கொண்டும் கொண்டு பொன்னொழிலூடே உணலரங்கமூரெண்ணு போயினாரே மருபு பொழிலடத்து மலர்ந்த போதாய் வாய் மறுத்தொன் படையும் நேயம் போ மருவினி தமர்ந்து பொறியலார்ந்த அருகால சிறுபண்டே தொழுதே நொன்னை ஆமருவி நிதமே தமமதரு கோமான் அணியழுந்தோர் நில் நானே கண்ணே சென்று நீ மறிவி அஞ்சாதே நின்னோர் மாத நில் நாளன் நிறைய எம்பிக்கானே எங்காலம் அடனாராயின் சென்று திருக்கண்ணபுரம் புக்கண் செங்கன் மாலுக்கு என் காதலன் துணை இஜு அப்புறமக்கின்பமில்லும் பைங்கானுனதேயாக படனமேன் கவந்துண்ண தருவன் தந்தாளிங்கே வந்தினிதிருந்தன் படையுண்ணேயும் இருநிலத்திலென்பமீதலாமே எங்காலமடனாராயின் நேசன்னு திருக்கண்ணபுரம் மூக்கஞ்சங்கன்மாக்கு என் காதலன் துணைவர் குறைத்தியாகில் இது வப்பதம கின்பமில்லையாளும் பைங்கான மீதெல்லாம் முனதேயாக படனமேன் கவர்ந்துண்ண தருவன் தந்தாளிங்கே வந்து நிதிருந்தன் படையும் நேயும் இருநிலத்தில் நிதன்பெய்தலாமே சென்னுலகோன்னிந்தோரு தேறால் மண்ணிலங்கு பாரதத்தை மாடபூர்ந்தார் வரையுருவின் மகளிர் தத்தோழி என் தன் பொன்னிலங்கு முளை குவட்டில் போற்றிக் கொண்டு போகாம வல்லவி செய்தே என் நிலங்கம் எல்லாம் வந்தின் வமைதார் எப்பொழுதும் நினைந்துருகிருப்பண்ணானே அண்ணாயர் குலமகளுக்கரந்தன்னை அழகடலைக் கடந்தடைத்த அம்மாந்தன்னை குன்னாரவழியறக்கோனைமாழ கொடுஞ்சிலவாயிச் சரந்துறந்து குளங்களைந்து விருதிர நேர்வின் நகரம் அறுவினாலும் நின்னானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியான அடிநாயே நினைந்தேனே நாயர் குலமகளுக்கரந்தன்னை அழகடலை கடந்தடைத்தம் மாந்தை குன்னார வலியற கற்கோணை மாலார் கொடும் ஜிலவாச்சரந்துறந்து புலங்களைந்து வானத்த தோழினானை திரிதிற நேர்வின் நகரம் மறுவினாலும் நின்னானை தன் குடந்தை கிடந்த மாலை அடிநாயேன் நினைந்திட்டே என்ன மாமழை தவழும் மேகவண்ணா விண்ண வருடம் பெருமானே அருடாயன் அண்ணமாயி முனிவரோடு அமரேத்த அருமறையை வெளிப்படுத்தம் மான் தன்னை என் மாமணி மாடமங்க வேந்தன் மாணவே பரகாலன் கலியன் சொன்னார் பன்னியனுள் தமிழ் மால வல்லார் தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே மின்னு மாமழவழும் மேகவண்ணா வருடம் பெருமான அருளாயண்ணே அமாயி முனிவரோடு அமரேத்தார் அருமறையை வெளிப்படுத்த அம்மா தன்னை மண்ணு மாமணி மாடமங்கவேந்தன் மானவே பரகாலன் கலியன் சொன்ன பன்னியனூல் தமிழ் கொள்ளைப் படவினையை முதலறிய வல்லாறுதாமே